மிருமாயாலம் கேஷவம் பாதராயம் சூத்தாஷியே புனரோ குருராத்மேதி மூதவிலட்சிணா முத்தே நம மையாஷ் போஷண மாதம் देवतादी देवता प्रतिपाद नस्यतू स्ववाक्य गतर अपासना अर्थत्वेपी नकष्चित विरोधा नतुतथा ब्रम्भनहा उपासना विधिशेशत्वं संभवती ये कत्वे ये उपासना दे आ, तया, क्रिया विज्ञान, ூன்காதிமர் एकत्व द्वैत विज्ञानस्य अस्ति उपासना அனாவிதிண பிரதிபேத்த சாஸ்திரத்துல வேதங்கள்ல வாக்கியங்களை எல்லாம் பிரிக்கிறோம் அதுல சித்த வாக்கியானி காரிய போதக இப்படி ரெண்டு வாக்கியம் இருக்கு இத்தனையோ வாக்கியங்களை பத்தி பேசணும் நேரத்துக்கு அனுவாத வாக்கியம் குணவாத வாக்கியம் அவாந்தர வாக்கியம் மகா வாக்கியம் இதெல்லாம் நிறைய வாக்கியங்கள் எல்லாம் சொல்லணும் எது பிரமாணம் अभी विचार शास्त्र प्रमाण अब शास्त्र प्रमाण प्रम्म अस्ति शास्त्र प्रमाण कीद्र प्रसिद्ध अभी वार्त आत्मरूप प्रसिद्धम ஏன்னா முதல்லயே ஜிஜாசாதிகரணத்துல என்ன சொல்லிவிட்டோம்னு கேட்டா எதி அப்பிரசித்தம் ஜிஜாசித்தும் நக்கியது எதி பிரசித்தம் ஜிஜாசா நவசிய ஜிஜாச பண்ண வேண்டியது அப்புறம் அது முதல்ல என்ன இன்னொரு என்ன படிச்சோம்னு கேட்டா அத்தியாச பாஷ்யத்தில் பார்த்தோம் பிரசித்த விஷய அத்தியாச பதி பிரசித்த விஷய அத்தியாசம் அத்தியாச வாக்கியத்தில் பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதோட கனெக்டட் எல்லாமே துனர்ம பிரம் வாசிக்கித்தம் அது அப்ப कथम प्रत्यगात्म अध्यास विषय तो ही पुरस्थि विषय विषयांध्युष्मतय अपेत प्रत्यगात्म अषय ब्रवीशि उच्यते नावयेकान अषय அஸ்மத் பிரத்ய விஷயத்துவ அபரோஷத்வாச்ச பிரத்யகாத்ம பிரசித்தே நிதி நியம புரோகஸ்தி விஷய விஷயாந்தரம் அத்தியசித்தவியம் இது அந்த வாக்கியத்தை பாருங்க அதாவது முன்னாலே இருக்கிற பொருள்ல தான் அத்தியாசம் நடக்கும் பிரசித்தமானதுல எப்படி அத்தியாசம் நடக்கும்னா பிரசித்தமானதுலயும் அத்தியாசம் நடக்கும்ங்கிறதுக்கு அங்க நிரூபணம் பண்ணப்பட்டது பிரசித்தமானதுலயும் அத்தியாசம் நடக்கும் அங்க நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு ஆகா அந்த அத்தியாசத்தை தான் நீக்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன பண்றது பிரசித்தமா இருக்கிறது ஆத்மா அது எப்படிப்பட்டதா நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அத்தியாசம் அங்க என்ன ஆத்மாவன நினைச்சுட்டு இருக்கும் அபூர்ணமா நினைச்சுட்டு இருக்குதான் அத்தியாசம் பூர்ணமான ஆத்மாவ அபரிச்சின்னமான ஆத்மாவ अखंडमान अखंड आत्मा अद्वै आत्मा पूर्णमात्मा नम्र அத்தியாசம் பண்ணிருக்கோம் பிரம்மணி அபிரமத்துவ அத்தியாசி அபிரமத்துவ அத்தியாசம் இருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன பண்றது அபிரமத்துவ அத்தியாசத்தை நிவிறி பண்றது அப்ப அப்பிரமத்துவ அத்தியாச நிவிற்த்தி பண்ற போது பிரம்மத்துவத்தை புரிய வைக்கிறது அந்த பிரம்மத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் பிரமாணமா இருக்கு படிச்சுருக்கோம் ஆஹா அதை கொஞ்ச நேரம் நன்றாக நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா தான் புரியும் அதுக்கு என்ன பண்ணும்னா ஆத்மனா பிரம்மத்வானாயிரம் விசாராக கர்த்தவிய ஆத்மனஹா பிரம்மத்வானாய ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொள்வதற்காகவும் அபிரம்மத்தன்மையை நீக்குவதற்காகவும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சரி பிரம்மனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா அது ஜகத்காரணமாக இருக்கு அடுத்தது ஜகத்காரணமாக இருக்கு சரி ஜகத்காரணமாக இருக்கிற பிரம்மனுக்கு பிரமாணம் என்ன ஜகத்காரண லக்ஷணமுடைய அந்த பிரம்மனுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா சாஸ்திரம்தான் பிரமாணம் சாஸ்திரம் பிரம்மனை பிரம்மத்தை சொல்றதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதை பத்தி விசாரம் பண்ற போது இப்ப என்னன்னா வயதத்தை ரெண்டா பிரிக்க இது ஒரு இங்கேயோ ஆரம்பிச்சு இருக்குது நீளமா ஆனா நம்ம தாற்பயம் என்ன பிரம்ம அஸ்தி அகம் பிரம்மாஸ்மி பிரம்ம அஸ்திங்கிறது இப்ப பாத்துருக்கோம் அந்த பிரம்மன் நானாத்தான் இருக்கேங்கிறத பிறகு சொல்ல போறேன் முதல்ல சங்கராச்சாரியார் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அங்கங்க கனெக்ட் பண்ற அதுக்கப்புறம் பிரம்மனை மத்தி மாத்திரம் பேசுறாரு அதனால நம்ம ரெண்டும் நாம வந்து சேர்த்து சேர்த்து சேர்த்துதான் புரிஞ்சுட்டே இருக்கணும் அஹ அகம் அஸ்மி அகமஸ்மி பிரம்ம அஸ்தி நான் இருக்கிறேன் இதுக்கு சாஸ்திரம் தெரிஞ்சுக்க வேண்டாம் பிரம்ம அஸ்தி எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அகம் அஸ்மிங்கிறது அபரோக்ஷ அபரோக்ஷ அனுபவம் இதுக்குன்னு யாரும் சொல்ல இருக்கிறேனா இன்னொருத்தர் போய் கேட்க போறதுல இருக்கேனா அகம் அஸ்மிஷ அனுபவம் பிரம்ம அஸ்திங்கிறது என்ன சாஸ்திர பிரமாண ஜன்ய ஞானம் இன்னும் நிறைய இதெல்லாம் கடைசியில சங்கராச்சாரிய முடிக்கிற போது இந்த சமன்வயாத்தியத்தை சமன்வயாதிகரணத்தை முடிக்கிற போது அது அப்படியே கம்பீரமா நிவர்றது அழகா தெரியும் நேரம் மாத்திடுவாரு அப்படியே அதாவது இது நேரம் சொல்றேன் இதுல சொல்றேன் இதாவது அவன் கர்மகாண்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பிரம்ம சாஸ்திர பிரமாணத்தினால பிரம்மனை நாம தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் ஆகா பிரம்மனை வந்து சொல்றதுல சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் இல்லையா அவங்க சொல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாம என்ன சொல்றோம் கொஞ்ச நேரம் சங்கராச்சாரியார் கர்ம அப்பிரமான போக போக நேர் அவனுடைய எடுத்து அவங்க வாக்கியங்களே எடுத்து அவங்களே சொல்ல போற பிரம்ம ஜானத்தை சொல்லலேன்னு வச்சுக்கோ வேதம் கர்மகாண்டம் விட்டாரு ஆகினால கர்ம காண்டத்துக்கு கர்மகாண்டம் நிக்கிறதுக்கு காரணமே பிரம்மன் வச்சுக்கோன்னு சொல்ல போறார் கர்மகாண்டம் நிக்காதுன்னு சொல்ல போறாரு இப்ப நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் சித்த போதக வாக்கியானி கர்ம போதக வாக்கியானி அவங்க கர்மகாண்டினோட அபிப்பிராயம் கேட்டா எந்த சித்த போதக அது நேரடியா கர்மத்தை சொல்லலைன்னா கூட கர்மத்தோட எப்படியாவது சேர்த்துக்கணும் இது ஒரு ரூல் இது அவங்க ரொம்ப விதியா வச்சுன்னு இருக்காங்க வாக்கியமாக இருந்தாலும் அந்த சித்தபோதக வாக்கியம் கர்ம போதக வாக்கியத்தோட சம்பந்தப்படுத்தணும் சித்தபோதக வாக்கியம் பிரயோஜனம் அர்த்தம் கேவல சித்தபோதக வாக்கியானி பிரயோஜனம் ந ததாத்தி இதுல வரக்கூடியது சப்தத்வீபா வசுமதி ஏழு தீவுகளை உடையது இந்த பூமி அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம் எழுத்த விளை உடையது இந்த பூமி இந்த ஞானத்துல என்ன பிரயோஜனம் கேட்கிறாங்க அப்போ ஒரு பொருள் இருக்குங்க வச்சு அதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அதான் சோர் மந்திரம் எல்லாம் சொல்லப்பட்டது சோர் சில இன்னொரு மந்திரம் இருக்கு அதுல சொல்லல வாயவ்யேதேத பூதி காமோ வாஜருவை தேவதா சேனவா நீளமா போயிட்டு அப்பேதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றது கேட்டா அது ஏதோ ஒரு ஒரு சித்த போதக வாக்கியம் இருக்கு அப்புறம் இன்னொரு பக்கத்துல அது கர்ம போதக வாக்கியம் இருக்கு நீங்க ஏதா இருந்தாலும் சரி இந்த இதை இப்படி ஒன்று இருக்கிறது சொர்க்கா அஸ்தி சொர்க்கா அஸ்திங்கிறது என்னது சித்தபோதக வாக்கியம் அஸ்திங்கிறது சித்த போதக வாக்கியம் சொர்க்கம் இருக்கிறது ஓஹோ அப்படி இருந்தோம் ஸ்வர்க்கம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா நீ சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த யாகத்தை செய்ய வேண்டும் ஜோதிஷ்டோமேன ஸ்வர்கம் இருக்கிறதுங்கிற ஒரு ஞானத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம்னு ஒருத்தர் கேட்டான்னா ஸ்வர்கத்தை அடைவதற்கு நீ இந்த யாகத்தை செய்ய வேண்டும்ங்கிற அந்த வாக்கியத்துல ஜோதிஷ்டோம்னு ஒரு யாகம் இருக்கு அந்த ஜோதிஷ்டோமுற யாகத்தின் வாயிலாக நீ ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு கர்மாவை பண்ணுவாயாக கர்மத்துல எப்படியாவது நீங்க கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணல என்ன பிரம்மம் இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறதுங்கிறதுக்கு நான் ஒரு மந்திரத்தை சொல்லி கனெக்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி பிரம்மம் இருக்கிறது எனவே நீ பிரம்மத்தை அடைவதற்கு என்ன பண்ணணும் நீ பிரம்மத்தை அடைவதற்கு பூஜை பண்ண வேண்டும் கோபம் செய்ய வேண்டும் அப்படி ஏதாவது சொல்லுங்க அப்படி சொல்லாம பிரம்மம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனாலேயே என்ன பிரயோஜனம் அதனால கர்மகாண்டிகளுடைய அபிப்பிராயம் என்னன்னா பிரம்மான் அப்பிரயோஜனம் வாக்கியம் அப்பிரயோஜ் அப்பிரமாணம் பிரயோஜனம் இல்ல என்ன பிரமாணத்துக்கு லட்சணம் என்ன பிரயோஜனர்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் கிடையாது பிரமாணத்தோட லட்சணம் மறந்தா போயிடும் பிரமாணத்துக்கு லட்சணமே அனதிக தவம் அபாதிதத்வம் அசந்திக் துவம் அர்த்தவத்துவம் பிரம்ம ஒரு அர்த்தமும் இல்லையே பிரயோஜனமே இல்லையே கர்ம வந்து இந்த கர்ம காண்ட வாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால கர்ம காண்ட பிரமாணம் பிரம்ம ஒரு பிரயோஜனமும் இல்லாததுனால அப்படின்னு அவங்க அனுப்புற பிரம்ம ஜானம் நீங்க போட்டு சித்தபோதக வாக்கிய கர்மபோத வாக்கிரோஜன வாக்கோதக வாக்கி அப்பிரோஜன அப்பிரோஜன அப்பிரமாணம் இதுதான்ப்பா இத வச்சுக்கிண்டுதான் அவங்க பேசுறாங்க நம்ம என்ன பண்ணணும் இது நேரம் மாத்தணும் அவங்க பாஷையில் அவங்களுக்கு என்ன சொல்லணும் கர்ம வாக்கியானி அப்ரயோஜனானி அப்ரயோஜனானி தஸ்மாத்து அப்பிரமாணா அப்படின்னு அப்படியே திருப்பிடும் திருப்புறது சும்மா எல்லாம் திருப்பிடப்படாது ஏதோ அவன் சொல்றான்னு சொல்லி நாமளும் சொல்லி விடுறதுன்னு நமக்கு திருப்தியா திருப்பணும் அவனுக்கும் திருப்தியா திருப்பணும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து என்னது உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாதம் பண்றாங்க ரெண்டு பேருக்குமே வந்து நீ சொல்றதை எப்படியாவது நான் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன் பார் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆச்சம் சரி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் நமக்கு வேதத்தை நம்ம வந்து பரம பிரமாணமா எடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து எந்த வாக்கியம் பிரயோஜனமோ அதுதான் பிரமாணம் எந்த வாக்கியம் பிரயோஜனம் இல்லையோ அது பிரமாணம் கிடையாது இல்ல நீயும் வேதத்தை வந்து விசுவாசம் வச்சிருக்கேன் நானும் வேதத்துல விசுவாசம் வச்சிருக்கேன் நான் என்ன நினைக்கிறேன் இந்த மாதிரி வாக்கியம் தான் பிரயோஜனம் நினைக்கிறேன் அதனால இதுதான் பிரமாணம் நான் நினைக்கிறேன் நீ அந்த வாக்கியம் தான் பிரயோஜனம் நினைச்சானா அதுதான் பிரமாணம் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி நீ சொல்லு நான் புரிஞ்சுக்கிற மாதிரி நீ சொல்லு கர்ம காண்டத்துல தான் அவங்க ஏற்கனவே வச்சு விட்டாங்க ஏன்னா பூர்வ மீமாசைக்கு அப்புறம் வந்ததானே உத்தர மீமாசை அதனால அவங்க ஏற்கனவே ஆம்னாயச கிரியார்த்துவாக்கியம் ரெண்டு தேடக்கூடாது இதுதான் இருக்கு சமன்வயாதிகரணத்துல அவதாரிகா பாஷணத்துல இருக்கு வாக்கியா ஏக வாக்கியம்னா சம்பந்தம் அர்த்தம் அந்த வாக்கியத்தை வந்து எங்க இருந்தாலும் சரி அந்த வேதாந்த வாக்கியத்தை என்ன பண்ணணும் விதி வாக்கியத்தோட கனெக்ட் பண்ணணும் பண்ணி இந்த விதிக்கு அது ஸ்துதியா எடுத்து கர்த்தாவை ஸ்துதி பண்றதாகவோ தேவத்தைய ஸ்துதி பண்றதாகவோ எடுத்துக்கொண்டு எப்படியாவது சித்த போதக வாக்கியத்தை காரிய போதக வாக்கியமா மாத்திக்கணும் மாத்திக்கணும்னா என்ன காரிய போதக வாக்கியத்தோட இப்ப நம்ம என்ன நிரூபிக்கணும் சித்த போதக வாக்கிய பிரயோஜனம் ததாதி சித்த போதக வாக்கியமும் பிரயோஜனம் தரும் அதனால இது வந்து கர்ம காண்டத்துல வேணாம் நீங்க சொல்லலாம் அப்படி நிறைய வாக்கியங்கள்லாம் சித்தபோத வாக்கியத்தை அப்படிதான் அவங்க அர்த்தம் பண்ணிருக்காங்க ஆனா நாங்க சொல்றோமே நித்திய பரிபூர்ண சச்சிதானந்தம் பிரம்ம அந்த பிரம்ம ஜானத்தினால மட்டுமே பிரயோஜனம் இருப்பதால் நீ வந்து அதை பிரமாணமா தான் எடுத்துரும் சித்தபோ சித்தபோதக வாக்கியம் ஜானேன ஏவ பிரயோஜனம் பவதி பிரயோஜனம் பவதி காரணத்த பிரமாணம் ப பிரயோஜனம் சப்ரயோஜனம் தஸ்மாத் போதக வாக்கியெல்லாம் இதுல இந்த காலத்துல இதுல என்ன பிரயோஜனம் கேட்டா பிரயோஜனம் இருக்கு இல்லைங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு ஒண்ணு கிடையாது நம்ம வேணா ஒன்னும் சொல்லலாம் சாதாரணாவே எல்லா தத்துவ போதத்திலயும் ஆரம்பிச்சு விடுறோம் நாம என்னது கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம் கர்ம காண்டத்துல ஞானம் பிரயோஜனம் கொடுக்காது ஞானத்துக்கு அப்புறம் அனுஷ்டானம் வேணும் தர்ம ஜானமேவோ பிரயோஜனத்தை கொடுக்காது தர்ம பலனை கொடுக்காது தர்ம ஞானமே தர்ம பலனை கொடுக்காது கர்ம காண்டத்துல ஆனா ஞான காண்டத்தில் அப்படி இல்லை பிரம்ம ஜானமே பலனை அனுஷ்டானம் பிர அனுஷ்டே சொல்ல ஆனா அதெல்லாம் எப்படி சொல்றோம் இங்கேதான் தெரிஞ்சுக்கணும் ஆரம்பத்திலேயே வகுப்ப தொடங்குற போதே இதெல்லாம் சொல்லிவிடும் அதனால நமக்கு என்ன ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே என்ன தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு மூலம் இங்க உட்கார்ந்து இருக்கு சங்கராஜர் இங்கதான் நிரூபணம் பண்றாரு யாரெல்லாம் வந்து ஞானத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் இம்பளிமெண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களோ அவங்கலாம் தர்ம காண்டிகள் பொதுவா சொல்லிட வேண்டியதான் ஞானத்தை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் ஞானத்தை நம்ம அபியாசத்துல கொண்டு அபியாசம் அபியாசத்துல கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல இவங்க எல்லாம் கர்மகாண்டிகள் தான் ஞானத்தை ஒண்ணும் அபியாசத்துல கொண்ட முடியும் தான் நான் ஞானத்தோட இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன ஆகப்படுது நம்மதான் முக்கியமான நான் ஞானியா அஜானியான் தான் நீ என்ன எப்படி சொல்லிட்டு போ நீ நான் ஞானியா இல்லையான்னு எனக்கு தான் தெரியணும் எனக்கு தெரிஞ்ச ஆகும் எனக்கு தெரிஞ்ச ஆனும் நான் முடியும் நான் ஞானியா இல்லையானு நான் தான் தெரிஞ்சுக்க முடியும் நான் தான் தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தன் அப்படி ஒரு நாள் நடக்க இது எல்லாருக்கும் ஒரு இது புரிஞ்சுக்கிற பாரு இவ்வளவுதான் நம்ம எடுத்து சொல்றோம் நான் ஞானின்னு சொல்லப்படாது என்ன ஒத்துண்ட ஒத்துக்காதவனும் நான் தான் அறமுறையா ஒத்துறவனும் நான் தான் அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்படி படிச்சுக்கிட்ட பிறகு அவன் ஒத்துண்டா என்ன ஒத்துக்காட்டி என்ன அது அவ்வளவு அப்போ உட்கார்ந்துருக்கு இந்த சம்சாரம் அணு மாத்திரம் அப்படி பாதர் சொன்ன மாதிரி எங்கயோ உட்கார்ந்து இருக்கு அப்போ நீங்க இதை இந்த இதுதான் சித்தபோதக வாக்கியானி கேவல பிரயோஜனம் ததாதி வா நவா இச்சாரே பண்ணினா கண்டிப்பா கிடை சொல்ல கர்மகாண்ட அவ அபிப்பிர கர்ம காண்ட கனெக்ட் பண்ணணும் நம்ம என்ன சொல்றோம் நீ எப்படியாவது கர்மகாண்டத்துல கனெக்ட் பண்ணணும் சொல்றதுக்கு பதில கர்ம காண்டத்தை நீ ஞான காண்டத்துக்கு எப்படியாவது கனெக்ட் பண்ண எப்படி கனெக்ட் பண்றதுன்னா சித்த சுத்தி ஞானம் ததாத்தி தஸ்மாத் கர்ம காண்டா பரம்பரா பிரயோஜனம் ததாத்தி பிரயோஜனம் அதுதான் கொடுக்கறதப்பா அதனால சொல்ல போனா அதுதான் பிரபல பிரமாணம் இது கூட அதை இருக்கு சொல்லுவோம் சரி இப்ப கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்னா உபாசனையும் ஒத்து வராதுன்னு சொல்லுவோம் அதாவது ஏன துவைத விஜன உபாசனா விதிசேஷத்துவம் பிரம்மனஹிபத்திய திரும்ப திரும்ப விரிச்சு விரிச்சு சொல்லப்படுறார் சொல்றது அதாவது முதல்ல கொஞ்சம் சுருக்கமா சொல்லி கொஞ்சம் விரிவா சொல்லி இன்னும் விரிவா சொல்லி இன்னும் விரிவா சொல்லி கடைசியில சுருக்கப்படுற இப்படியே போயிட்டு இருக்கு டாபிக் கடைசியா பார்த்தது என்னன்னா எப்ப நான் வந்து எல்லாம் ஒண்ணுன்னு தெரிஞ்சு அப்ப நான் வழிபடுறதுங்கறதே கிடையவே கிடையாது தர்மத்தை வந்து யாராவது தப்பா புரிஞ்சு விட கூடாது நான் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருந்தோம்னா நான் அவர் அவர் சாமியார் சும்மா உட்கார்ந்து உட்காந்துருவான் நம்ம எதோ உட்கார்ந்துருக்கோம் தெரியாது ஆகையினால என்னன்னா பகவான் சொல்லிவிட்டார் அக்ஞானம் கர்மசங்கினர் வந்து அந்த சாமியார் அங்க சும்மா உட்காந்து ரமண மகர்ஷிக்கு ஏதோ ஒரு பெரிய மெத்த போட்டு இப்படி படுத்தா எல்லாரும் ஞானம்மா என்ன எல்லாரும் போட்டு அவர் இப்படி பெருசா போட்டுனாக்குதான் இது வந்து என்னது எந்த ஆச்சாரத்தை தத்த தேவையா அவருக்குதோ அவருக்கு என்னோ சௌரியத்துக்கு அப்படி போட்டுண்டாரு சில பேருக்கு தலஹானியே இல்லாம இருந்தா தான் சௌரியமா இருக்கும் ஆனா அவரை பார்த்து அந்த மெத்தை அப்படி போட்டு கௌபீனத்தை கட்டினா ஞானம் வந்துடுவேன் அப்படி நினைச்சுக்கிறோம் அப்ப இந்த அதுக்காகத்தான் என்ன பண்றோம் கோயிலுக்கு போறது நமஸ்காரம் தர்மத்தை ஆச்சரணம் பண்றது இதெல்லாம் வந்து என்னென்ன உலகம் தப்பா புரிஞ்சிக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக வேண்டியே அதெல்லாம் பண்றது அதனால வந்து நம்ம மற்றவங்க இதை வந்து வழிய அப்பவும் ப்ராப்ளம்னு சொல்லிடப்படாது அப்பவும் உங்களுக்கு பிரச்சனை தானே ஊர் தப்பா புரிஞ்சுனா உங்களுக்கு நீங்க எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் எல்லாத்தையும் விட்டுற வேண்டியது தானே இல்லைப்பா நல்ல வழிக்கு போறவன் தப்பா புரிஞ்சிக்கப்படாது மற்ற யாரோ இருக்கிறவங்ககிட்ட ஆன்மீக துறையில் வர்றவன் வந்து மும் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு தான் என்ன பண்றது முமுட்சுவுக்கு சரியான வழியை காட்டிய பொ பொ பொ பொறுப்பு இருக்கு ஆகையனால நம்ம இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது நமக்கு தெரிய நிஸ்திகி நிர்நமஸ்காரன்னு சொல்லிட்டு காலம்புற விழுந்து விழுந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றேன் பூஜை பண்றேன் நான் கேட்பான் என்ன சோம்பேறியா இருக்கு சொல்றீ அப்படின்னா இல்லை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டீங்களா அப்படின்னா என்ன பண்றது அப்புறம் காலம் அப்படியே சுத்தம் இங்கேருந்து போய் விளையாட்டி எங்கேயோ கோகப்பள்ள உட்காந்து சமாதியிலே இருக்குது அப்படிதான் அது முடிஞ்சா பண்ணலாம் அது முடியாது முடிஞ்சா பண்ணலாம் முடியாது அது பண்ணணும்னு ஒன்று சாஸ்திரத்துலையும் சட்டமும் கிடையாது இல்லை வந்து ஒரே காம்ப்ளிகேட்டடா தோணும் பண்ணத்தான் வரணும் அதுக்காக தான் என்ன பண்றோம்னா வெளியில பார்த்தா என்னது நீருபூத்த நெருப்புன்னா நீரு பூத்த நெருப்புன்னா ஆசையெல்லாம் இல்லை உள்ளுக்குள்ள ஞானம் உட்கார்ந்துருக்கு நிர் நமஸ்காரா நிஸ்வதார நமஸ்காரம் கிடையாது கேட்டா மத்தவங்களுக்கு லோக சங்கிரஹ அர்த்தம் உலகத்துக்கு தர்மத்தை அனுஷ்டிச்சு காட்டுறதுங்கிறது சொல்ல போனா தான் தர்மத்தை நல்லா அனுஷ்டிச்சு காட்ட முடியுமா ஞானம் உடையவர்கள் தான் தர்மத்தை வந்து நன்றாக அனுஷ்டிச்சு காட்ட முடியுங்க மற்றவர்களால் முடியாதுங்கிறான் ஏகவிஞ் ஏகத் விஜயான உன்மதித்தி வேற துவைத்தம் போனதுக்கு பிறகு உபாசன பண்றதுங்கிறதுலாம் கிடையாது ஏன உபாசனா விதிஷேஷத்வம் பிரம்மண பிரிபேத ஏனத்வைனர்த்தம் உதிசேஷ பிரதிபத்தியா உபாசன விதிசேஷத்துவம் பிரதிபத்தியேத்த பிரம்மத்தை உபாசன விதியோட சேர்த்துக்க முடியும் இருந்தா அடுத்தது VEDA VÁKYÁNAM VIDHI SAMSPARIŞAMANTARE ANTARENA PRAMÁNATVAM NADRISTAM TATHÁPI ÁTMA VIJNÁNASYA KALAPARYAN TATTVÁT TADVIŞAYASYA SHASTRASYA NA NÁRUGAM தயஸ்திராமியம் சக்கியம் பிரத்யும் இந்த வாக்கியம் நல்ல முக்கியமா சொல்றது அதாவது பிரம்ம சாஸ்திர பிரமாணப் பிரமாண ஞானம் பிரம்மனை வந்து பிரம்ம ஜானம் சாஸ்திர பிரமாண ஜன்யம் பிரம்ம ஜானம் வந்து சாஸ்திர பிரமாணத்தினால்தான் ஏற்படும் எதுனால என்ன பிரயோஜனம் வந்து வேதாந்த வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியம் பிரம்மத்தை உபதேசிக்கிறது பிரம்மத்தை தெரிந்து கொள்வது வேதாந்த வாக்கியங்களால் தான் பிரம்மத்தை தெரிந்து கொள்கிறோம் வேதாந்த வாக்கியங்களால் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகிறோம் பிரமாணம்னு சொல்றது பொழுது அது அர்த்தம் என்னென்னா பிரமாணம்னு சொன்னாலே அது பிரயோஜனம் இருந்தா தானே அது பிரமாணம்னு சொல்லி இருக்கும் இங்க சொல்றது ஆத்ம விஜயான பலபரிய ஆத்ம விஜானத்துக்கு உடனே பிரயோஜனம் இருக்கு அல்ல சாஸ்திர பிராமணியம் பிரத்யாட்சியாத்தம் ந சக்கியம் பிரத்யாட்சியாத்தம் நிவாராயித்தும்னு பிரும் நியம் தாஸ்திரம்மாணம் அதும அஸ்தித் பிரமாணம் கர்ம விதி விதிசம்ஸ்பர்ஷம் அந்த பிரமாணத்துவம் அவங்க சொல்றாங்க அது அது வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேங்க அந்ர வேதவாக்கிய அந்நிலை சம்பந்தம் இல்லாம பிராமணியமாகாது அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் எதபி அந்ர வேத வாக்கிய விதிசம்ஸ்பரிசமந்தரேட பிரமாணத்துவம் நடி இருந்த போதிலும் ஆத்ம விஜானஸ் ஆத்ம விஜானத்திற்கு விதி சம்ஸ்ப சம்பந்தமே இல்லாம பிர தெரிந்து கொண்டு விட்டாய் என்ன தெரிந்து கொண்டு விட்டாய் எனவே நீ இறைச்சை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது என்ன பண்ணணும் குஹாயாம் நிஹிதம் பிரம்ம வேத உபனிஷத் சொல்லி இருக்கு அதாவது ஹுதயகுஹையில் இருக்கிற பிரம்மத்தை ஒருவன் அறிகிறான் அறிந்த பிறகு என்ன வருகிறது சர்வான் காமான் சயோஜனத்தை உடனே சொல்லிடுத்து இல்லையா இல்லாட்டி பிரயோஜனத்தை உடனே சொல்லாது இல்லையா அதுக்கு பிறகு வந்து ரொம்ப நாள் அதை வந்து உபாசன பண்ணினா ரொம்ப நாள் தியானம் பண்ணினா அதுக்கப்புறம்தான் பிரயோஜனம் கிடைச்சதுன்னு சொல்லிருக்கலாமே ஸ்ருதி அப்படி சொல்லவே இல்லை அந்த வாக்கியம் என்ன சொல்லி இருக்கு மாதிரி இருக்கு முண்டக வாக்கியத்துல புருஷேவ இதுவம் விஸ்வம் கர்ம தப்போதம் எவனொருவன் தன் உள்ளத்திலேயே இந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுதே அறியாமை முதலான முடிச்சுக்களை அவன் அகற்றி விடுகிறான் அழித்து விடுகிறான் வித்தியதே ஹய்ரீ சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயன் சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே எங்கேயாவது பிரம்ம ஜானத்தினால வந்து அனர்த்தம்னு சொல்லியிருக்கா சாஸ்திரம் கர்ம காண்டத்தினால சொல்லிருக்கு அதனால அவங்க பாஷையில சொல்லணும் நீங்க கற்பனை பண்ணிக்கணும் பூர்வ பட்சி யாரு கர்மகாண்டிகள் ஆனா கர்ம காண்டத்தை எத்தனை பண்ணிருக்கு சாஸ்திரம் கர்மகாண்டத்தை ஸ்துதியும் பண்ணிருக்கு கர்ம நிந்தையும் பண்ணிருக்கு வேதத்துல பிரிதான் பண்ணியிருக்கே தவிர பிரம்ம ஜானத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல காட்ட முடியுமா இருந்தே தெரிய வேண்டாம் பிரம்ம ஜானேன பிரயோஜனம் லபியத்து சற்புஜான கதம் ரஜ்ஜு ஜானேன பயக்கம்பனாதி நிவத்தி ததா எப்படி கயிற்றை அறிவதால் பயம் நடு அச்சம் நடுக்கம் தமிழ சொல்ல அச்சம் நடுக்கங்கள் அகல்கின்றனவோ எல்லாமே அது போலவே ரஜி ஜானத்தினால கயிற பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால அச்சமும் போயிடுறது நடுக்கமும் போயிடுறது அது மாதிரி பிரம்ம ஜானத்தினால குறையெல்லாம் போயிடுறது புலம்பு புலம்புன்னு புலம்புறானு எல்லாரும் வந்து புலம்பு என்கிட்ட அது இல்லை இது இல்லை ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து இன்னும் அது போராது இது போராது ஏன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த பிறகுதான் இன்னும் அதிகமா வேற குறை தெரியாது முதல்லையாவது குறைய பத்தி கவலையே படல ஏதோ ஒன்னு ரெண்டுதான் தெரிஞ்சிருந்தது இங்க வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு எத்தனையோ குவாலிபிகேஷன் அவுட்டு தெரியறதுன்னா அதனால இதுக்கு முன்னாடியாவது இதை பத்தி அவன் என்ன பெரிசா அவன் அவங்க சிந்தனையே இல்லை அறிவே வேலை செய்யாததுனால நமக்கு குறை இருக்குங்கிறதே அது தெரியாது எப்போ வேதாந்தம் படிக்க வரத்துக்கு முன்னாடி ஆன்மீக வாழ்க்கை வேதாந்தன்னு சொல்லல ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நோய் என்ன வம்புது ஆன்மீக வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னாடி அங்க எல்லாம் உலகத்துல இருக்கிற போது என்ன எல்லாரும் ஊர்ல அங்க யாராவது விசாரமா பண்ணிருக்கான் புத்தியை யூஸ் பண்ணாததுனால நான் குறையுடையவன்கிற எண்ணம் இல்லை ஆனா அந்த குறையுடையவன்கிறது இருந்தது உண்மைதான வந்து சாதாரண ஊர்ல எத்தனையோ பேர் விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை பார்த்தா வந்து ரொம்ப ஆசையோட பேசிட்டு இருக்காங்க கணக்கு அடுத்த எலக்ஷனுக்கு என்ன பண்றது அவங்க கணக்கு போட்டுன்னு இருக்காங்க இங்கே வந்து இவ்வளோ ஓட்டுருக்கோம் அந்த ஊர்ல இருக்கு இப்போ இருந்தே அதுக்கு வேலை செய்யணும் அதை செய்யணும் நிறைய கால்குலேஷன்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க அப்ப அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு குறை இருக்குங்கிறத போய் யாராவது சொன்னா தான் தெரியும் சொன்னாலும் யோசிச்சாதான் தெரியும் அவனுக்கு புத்தி இருந்தால் தான் சொன்னாலும் புரிஞ்சு புரிஞ்சது ஆனால் வந்து அதை பத்தியே தெரியாம தானே வாழ்ந்துட்டு ஏதோ தப்பி தவறி எங்கங்க சத்சங்கத்தில் அங்கங்கே ரெண்டு வார்த்தையை கேட்ட உடனே ஆமா நம்ம இதை போய் அலைஞ்சுட்டு இந்த பணம் பதவி புகழ் கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு நம்ம செத்து போயிடுவோமே என்ன பண்றது கண்டிப்பா இருக்கும் எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பான் அதுக்கு பிறகு எதுக்கா எழுதி வைக்கணும் இல்லாட்டி அதும்கூட அதை விட இன்னும் கஷ்டம் இப்ப புது கஷ்டம் வந்திருக்கு நிறைய பேருக்கு மிந்தியாவது குழந்தைங்களுக்குன்னு சொத்தை சேர்த்து வைப்பாங்க இப்போ குழந்தைங்களுக்குன்னு சொத்து சேர்த்து வச்சா அவன் இதை எடுத்துக்கணுங்கிற கவனம் வந்துடுச்சு ஏன்னா அவன் அங்க அமெரிக்கா நீ என்னதான் பண்ணிட்டு போ அதெல்லாம் வந்து இனிமேல் எனக்கு அது பிரயோஜனம் கிடையாது நான் வைத்து இது அவர ஆமா எப்ப நீ செத்து போன செத்து போன ஏற்க வந்து இதுக்குள்ளே இருக்கட்டும் அது வேற விஷயம் வந்து இதுக்குள்ள வந்த குறை வந்து தெரிய ஆரம்பிச்சோம் அதனால வந்து சுவாமி எனக்கு இன்னும் இந்த இதெல்லாம் குணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எப்ப போமோ தெரியலான்னு உபதேஷப்பேட்டதுக்கு இருந்தாலுமே சத்தியத்தை புத்தி போக மாட்டேங்க அவ்வளவு பலமா இருக்கு அப்ப சௌரியமா போச்சு நினைச்சிடாதுங்க அக்கறதையா புரிஞ்சு எத சொன்னாலும்பத்தப்பதத்தெல்லாம் திருத்திக்க வேண்டாம் வேண்டாமா சுவாமி அப்படி சொல்லிடுங்க போறோம் கடைசியில் இப்படி போன அப்படி அது நினைச்சுக்கோ திருந்தின்றே இருக்கு முடிவே கிடையாது நீ நல்லவன் ஆகிறதுக்கு முடிவே இல்லை நல்லவன் ஆகிறதுக்கு அளவே இல்லை ஆனா உண்மையான நீ நல்லவனே இல்லை நல்லவனத்துக்கு அழவே இல்லை நீ எவ்வளவு நாள் வேணாலும் எவ்வளவோ நல்ல குணங்களை வளர்த்தி வளர்த்தி நீ நல்லவன் ஆயிண்டே இருக்கலாம் ஆனா நல்லவனும் இல்லை நீ கெட்டவனும் இல்லை பிரம்ம வேதானந்தம் சொல்லி என்ன நீ நல்லவனும் இல்ல கெட்டவனும் இவனுக்கு என்னன்னா நான் இன்னும் நல்லவனாகணும் இன்னும் நல்லவனாகணும் அப்படின்னா பரவாயில்லை ஆனா கஷ்டப்பட்டுன்னு ட்ரை பண்ணாது வருத்தப்படாது இது வரைக்கும் ஏதோ நல்ல குணம் கிடைச்சிருக்கு பரவாயில்ல இதுவே இம்ப்ரூவ்மெண்ட் தான் இன்னும் நல்லவன பரவாயில்ல இன்னும் எவ்வளவு தூரம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நல்லவன் ஆக முடியுமோ ஆகிட்டே இருக்கும் சொல்ல போனா இந்த ஞானமே என்ன வந்து சதானாவே நல்லவன் ஆக்கினது அதனாலதான் அத்வேஷ்டா சர்வபூதான லட்சணானு சொல்றோம் சர்வபூதா நாம் அத்வேஷ்டாங்கறதெல்லாம் ஞானிக்கு இயல்புன்னு அத்வேஷ்டா சர்வபூதானா இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா எல்லா சத்குணங்களையும் தானாகவே உண்டு பண்ணிடும் கிடையாது பண்றது ஒரு பக்கம் அது ஆரம்பத்துல தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆயிடும்னா தானாகவே ஒரு ஒரு வேகமா வேற வந்துடும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படியோ தெரியாது வேகமா வந்து அப்படி வேகமா வரலாறு தகராறு இருக்க முடியும் என்ன சொல்ற எதிரி அந்நேத வாக்கிய நாம் விதிசம்ஸ்பரிசம்தரேண பிரமாணத்வம் நிருஷ்டம் அப்படி படிக்கணும் தி ஆத்மவி பலபரிய தத்விஷயசாஸ்திர தத் விஷயசேர்த்து ஆத்ம விஜான விஷய பிரம்மாத்ம விஜயான விஷயத்த பிராமான் பிரத்யாத்தும் நக்கியம் அத நீக்க முடியாதப்பா அதனால இதோட பிராமணியத்தை நீக்க முடியாது நம்ம என்ன நிரூபிச்சுருக்கோம் அனுஷ்டானம் இல்லாமலேயே ஞானத்துக்கு பிரயோஜனம் இருக்கிறது எனவே பிராமணியம் அவங்களுடைய ஒரு வியாப்தியை நீங்க புரிஞ்சுக்கணும் எத்தனை எத்திர சாஸ்திர வாக்கிய பிரயோஜனம் சித்ததி தத்தையவ சாஸ்திர பிராமணியம் ஒரு விஷயத்தை குறிச்சு சாஸ்திரம் சொல்ற போது அந்த விஷயத்தினால நமக்கு பிரயோஜனம் கிடைச்சாதான் அந்த விஷயம் பிராமான்யம் அது வந்து அது இருக்கு அதாவது வாஸ்தவம் தாங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நம்ம இப்போ எப்படி ஆரம்பிச்சோம்னு கேட்டா பிரம்மம் இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன லக்ஷணம்னு கேட்டோம் அடுத்தது பிரம்மம் இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டோம் அப்ப உடனே கர்ம காண்டிகள் என்ன சொன்னாங்க கர்மத்வாரா ஏவ பிரயோஜனம் சித்திய பிரம்ம துவாரா தஸ்மாத் பிரம்ம சாஸ்திரம் ந பிராமணியம் அப்படின்னு இது ஒரு பெக்யூரியரா தாத்யம் உபதேசிக்கிறதுல தாத்பரியம் கிடையாது பிரம்ம ஜானத்தினால பிரயோஜனம் இல்லாததுனால இவ இப்படி எடுத்துப்போம் தாற்பயிற வார்த்தை போட்டா ரொம்ப தெளிவா இருக்கும் சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் பிரம்மமா கர்மமா அப்படின்னு கேட்டா சாஸ்திரத்துக்கு தாற்பயம் நம்ம வேதாந்தத்த பிரம்மன் தான் அவங்க என்ன சொல்றாங்க சமஸ்தாஸ்திரத்துக்கும் தாத்பரியம் கர்மத்துலதான் என்ன தாற்பயம் வந்து கர்மத்திலேன்னு சொல்ற பொழுது கர்மத்தினால கிடைக்கக்கூடிய பிரயோஜனமானது அனித்தியமாக இருக்கு நம்மளோ விரும்புறது மோக் ஆரம்பமே அப்படித்தானே அத்தஹாங்கிறது என்ன அர்த்தம் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாச அதற்கு என்ன அர்த்தம் கர்மத்தினால காரணத்தினால உறுதி கஷ்டமா இருக்கு கர்மத்தினால காரணத்தினால ந கர்மனா ந பிரஜயாதனேனு சந்யாசம் பண்ணிட்டு பிரம்ம விசாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பிரம்ம விசாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னோம் பிரம்மத்துக்கு பிரமாணம் சாஸ்திரம் சொன்ன ஒத்துக்க மாட்டேன் வந்து பிரம்மத்தை உபதேசிக்கிறதுல சாஸ்திரத்துக்கு லட்சியம் கிடையாதுன்னு அவங்க சொல்லும் பொழுது இல்ல இல்ல பிரம்மத்தை உபதேசிக்கிறது தான் லட்சியம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலேயே பிரயோஜனம் ஏற்படுறதுனால சாஸ்திரத்துக்கு பிராமான் போது தாத்பரியம் அர்த்தம் பிராமான்யம் தாற்பயம் சாஸ்திர தாற்பயம் প্রত্যক্ষাতুম নশক্যম அஷ்டேத்திமண <Oraft> <Oraft> சாஸ்திர பிராமணியம் பிரம்ம அப்படி போட்டுக்கணும் அப்பதான் போடணும் இல்லாட்டி இந்த வாக்கியமே புரியாது உங்களுக்கு பிரமாணத்தினாலதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியாது பிரம்மன அப்படின்னு சொல்ற அனுமான கம்யம் பிரம்ம சாஸ்திர பிராமணியம் ஏவ பிரம்மத்தை வந்து அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாதுனால தான் தெரிஞ்சுக்க முடியும் நிதர்சனம் அபேக் அபேட்சேத்த ஏன அனுமான அந்நம் நிதர்சனம் அபேட்சேத்த இந்த ஏனங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றேன் ஏன்குமான இப்படி ஒரு அம் கொடுத்துருக்காரு இந்த அனுமான அனுமான பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கக்கூடிய வஸ்துவ பிரமாணமாக ஆகாது பிராமாண்டியமாக ஆகாது இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு நல்ல உதாரணம் சொல்றாரு இப்ப வந்து ஜாதி இருக்கு பிராமணன் சத்ரியன் வைசியன் ஜாதி இருக்கு இத வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் நாம நான் பிராமணன் வைசன் பிரத்யமும் கிடையாது அனுமானமும் கிடையாது அம்மா அப்பாவோட உபதேசத்தினாதான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே போட்டுருக்கு மாத பித்ரு சாசனம் நாம பிரம்மணா பிராமணா இத்தி ஞாபனம் வினா அனுமானேன பிரத்யக்ஷேனவா பிராமணோகம் இது ஜானம் நபதி நான் பிராமணங்கிற ஞானம் எப்படி உண்டாகிறது அந்த ஜானம் வந்து அம்மா அப்பா சொல்றதுனால தான் ஏற்படும் அது அப்ப வந்து பிரத்யக்ஷமாகவோ அனுமானத்தினாலேயோ அது தெரிஞ்சுக்கிறது கிடையாது அதுவும் கூட நம்ம என்ன பண்றோம் சாஸ்திரம் சொல்றது ஜாக்கிய சாஸ்திரம் தான் வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் அதனால அது பிரத்யமா தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை அதே மாதிரிதான் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபமும் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறது பிரத்யமா கிடையாது அனுமானத்தினாலேயும் கிடையாது சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது இது அவங்க என்ன சொல்றாங்க சித்த போதக வாக்கியம்னாலே இது பிரத்யம்னு சொல்லிட்டாங்க இல்லையா சித்த போதக வாக்கியம்னு சொன்னாலே இது பிரத்யம்னு சொன்னதுனால நம்ம அப்படி சொல்றதுல சித்தபோதக வாக்கியம்னு சொன்னதுனால அது பிரத்யமா நீ சொல்லக்கூடாது இது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நச்ச பரினிஷ்டித வஸ்து ஸ்வரூபத்து பிரத்யாதி விஷயத்துவம் பிரம்மணா அப்படி பார்த்திருக்கோம் அது அது பரினிஷ்டித வஸ்து அப்படிங்கிறதுக்கு பூத்தோபதேசாங்கிறாங்க பூத்த வஸ்து உபதேசம் சித்த வஸ்து உபதேச பிரத்யக்ஷாதி விஷயத்துவம் இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றாங்க நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் கூட நான் தேகத்தை கடந்த ஆத்மாவாக நான் இருக்கிறேன் எனக்கு பிரத்யட்சமா ஒண்ணும் தெரியலையே அது சாஸ்திரம் தான் தேவைப்படும் நான் பூர்ணமானவன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும் நான் தேக வதிரிகமான ஆத்மாவாக இருக்கிறேன் அந்த ஆத்மாதான் பூர்ணமாக இருக்கிறது அப்படிங்கறதுக்கெல்லாம் வந்து பிரமாணம் வந்து எனக்கு பிரத்யக்ஷமாக அனுமானமாவோ தெரிஞ்சுக்க முடியாது சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஏன்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும் ஏன ஏன சாஸ்திர பிராமணிய இங்க அப்படி போட்டுருக்கு அந் கானங்கிறது வந்து நம்ம அனுமானதான் கரெக்ட் இவர் ரெண்டா போட்டிருக்காரு எனமா காலேஷம் நிதர்சனம் நம் நபேட்சத்தை அப்பமான பிரமாச வந் காலேஷ் திருஷ்டாந்தே தாந்தம் இங்கே ஒரு திருஷ்டாந்தம் கிடையாது எதையா ஒண்ணு வச்சுன்னு ஊகிக்கிறதுக்கு என்ன இருக்கு இங்க ஊகிக்கிறதுக்கே இடம் கிடையாது அதனால பிரமாண சித்தம் ஏன சாஸ்திர பிரமாணேனு போட்டிருக்கு அது வந்து ஏன சாஸ்திர பிரமாணேன திருஷ்டம் நிதர்சனம் ந அபேட்சதேன்னு இந்த நான் வச்சிருக்கிற ஒரு சின்ன புஸ்து ஆனா நீங்க எதை போட்டுக்கணும்னா ஏன அனுமான பிரமாணேன அனுமான பிரமாண திருஷ்டம் நிதர்சனம் அபேட்சேத அனுமான பிரமாணமானது திருஷ்டாந்தத்தை சார்ந்திருக்கிறது திருஷ்டாந்தத்தை சார்ந்திருக்கவில்லை அதுக்கு உதாரணம் என்ன அம்மா அப்பா நம்ம ஜாதியை சொல்ற மாதிரி அம்மா அப்பா நம்முடைய ஜாத்தியை சொல்ற மாதிரிதான் நீ சாஸ்திரத்தினாலதான் நம்முடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்படி போட்டு அம்மா அப்பா இப்படி நம்முடைய ஜாத்திய சொல்லி நாம தெரிஞ்சுக்கிறோமோ ஜாதி இருக்கா இல்லையாங்கிற விசாரம் இப்ப வேண்டாம் அது அம்மா அப்பா இப்ப உலகத்துல இருக்குது இருந்து அம்மா அப்பா சொல்லி நம்முடைய ஜாத்தியோ குலமோ கோத்திரமோ ஏதோ தெரியுது ஆனால் அம்மா அப்பா சொல்லி தெரியற மாதிரி சாஸ்திரம் சொல்லித்தான் நம்ம பிரம்மன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அது நமக்கு பிரத்யட்சமா தெரியல நம்ம என்ன ஜாத் என்ன என்ன ஸ்வரூபம்னு ஜாத்திய விஷயம் பிரத்யமா தெரியாது அனுமானமும் பண்ண முடியாது இப்ப கர்ணனை வந்து இவன் இவன் இப்படி தேரோட்டி மகனா இருக்க முடியும் ஆனா வந்து தீர்மானம் பண்ண முடியும் குந்தி வாயத்திறந்து சொல்ற வரைக்கும் ஒண்ணு தெரியலையே இருக்கிற விவ உடல் பலம் இதெல்லாம் பார்த்தா க்ஷத்யனோட பலம் தான் இருக்கு ஆனா வந்து அவனுக்கு அந்த மனசுல வேற கஷ்டமா இருக்கு எப்படி நம்ம கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கு ஆனா நம்ம வந்து தேரோட்டி பையனா இருக்கோமே அப்படின்னு அவனுக்கு இருந்தது அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டே இருந்தது ஆனா வந்து குந்தி தேவி சொன்னதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஆஹா நம்ம கிட்ட இருக்கிறதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் தான் தெரிஞ்சுது அவனுக்கு அது வரைக்கும் அவனுக்கு அது சித்தமாகறி அகம் க்ஷத்யான்னு அவனால வாயத்திறந்து சொல்ல முடியாது இல்லை கடைசி வரைக்கும் ஊர்ல ஏற்கனவே அவனுக்கு காம்ப்ளக்ஸ் போராளது ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சூத்த புத்திரஹா சூத்த புத்திரஹான்னு அப்படி இருக்கிறவா அவனுக்கு எப்படி கஷ்டம் இருக்கும் மனசு நமக்கு இதுல எல்லாம் தாத்பரியம் இல்லை வித்யா என்ன பிராமண ஆகுறது மித்யாவா சத்தியமா ரொம்ப நேரம் பேசி கடைசியில வந்து நீ வந்து பிரம்மன் எல்லாரும் பார்த்தா என்ன அர்த்தம் கடைசியில பார்த்தா எல்லாரும் பிரம்மஸ்வரூபம் தான் கடைசியில இதுல இதுல தாத்பரியம் போய்டும் நமக்கு விசாரம் வேண்டுமா ஏன்னா அந்நம் நிதர்சனம் அபேஷேத கஸ்மாத் சித்தம் பிரம்மணஹா சாஸ்திர பிரமாணகத்துவம் ஆகவே பிரம்மணா சாஸ்திர பிரமாணகத்துவம் தஸ்மாத் சித்தம் தஸ்மாத் சித்தம்னா மொட்டையாக தஸ்மாத்னா கஸ்மாத் எதுனால அது சித்தமாச்சு அப்படின்னு கேட்டாரு அது எங்கிருக்குமாவ அனவியமான அப்படி அப்புறம் அடுத்தது ஹேயோபாதேயூன்யிர ஆத்மதா அவகமா தேவ சர்வக்லேஷ பிரகாண புருஷார்த்த சித்தேகே சித்தம் பிரமாணகத்து ஒன்னொன்னும் செய்து வரேன் அதே மாதிரி உம் ஆத்ம விஜான பிரம்மணஹஹப் பிரமாணத்துவம் எல்லாத்தையும் சேத்து போட்டு மு இந்த த்துவ போ த அப்படின்னு சொல்லிவிட்டா ஒரு தஸ்மாதுல முடிஞ்சு போயிடுது எல்லாம் தஸ்மாத்துனா என்ன என்னது ாலையோதோ இந்த தஸ்மாத் சித்தம் பிரம்மணா இது தெளிவாக புரியுது நம்ம சொன்னா தான் கஷ்டமா இருக்கு தஸ்மாத் பிரம்ம சாஸ்திர பிரமாணகத்துவம் சித்தம் எதிராக ஒன்று சொல்லணும் நம்ம அதை சொல்லணும்னு நினைக்கிற அது சரியா வரல என்ன விட்டுடணும் அது அடுத்தது अपरे <hartringe ये> प्रत्यवतिष्ठंते यद्यपि शास्त्र प्रमानकं ब्रम्ह तथा पी प्रति पत्ति विधि विशयत याएव शास्त्रेन ब्रम्ह समर्प्यते यथा यूप आहवनियादीनी आहवनियादीनी अलौकि विधिशेषत शास्त्रे समर्प्य இது இன்னொரு மதம் இது பேர்னு பேரு இத்தனை நேரம் வந்து நம்ம வந்து எந்த மதத்துக்கு பதில் சொன்னோம்னாசகம் முக்கியமா குமாரிலபட்டருடைய மதம் பாட்டமத நிராகரணம் கிருதம் ஏதாவத் பர்ந்தம் பாட்டமத நிராகரணம் கிருதம் இப்ப வந்து விற்திகார மதம் இதுதான் பிரபாகர மதம்னு பேரு பிராபாகரமத்தம் பேரு இவங்கள்னா கர்ம ஜான சமுச்சயவாதிகள் கர்மஜான சமுச்சயவாதிகள் முதல் குரூப் என்ன சொல்லிடுதுன்னா பிரம்மத்தை ஒத்துக்கிட்டா பிரம்ம வந்து சாஸ்திர பிரமாணத்தினால சித்திக்கிறதுனா சாஸ்திரத்துல வந்து பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறதுல தாற்பயமே கிடையாது நம்ம வந்து இந்திரனே தாற்பயம் கிடையாது கர்மகாண்டிகளுக்கு இந்திரனே தாத்பரியம் கிடையாது இந்திர பதவியும் தாத்பரியம் இந்திரனுக்கு வந்து இந்திராயசா அதே நான் எப்ப இந்திரன் ஆறுது அதுலதான் தாத்பரியமே தவிர இந்திரனுக்கு வந்து இந்திராய சுவா சோமாயஸ்வகா அக்னேய சுவா எல்லாம் என்னன்னா அவனுக்கு பண்ணணும் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அப்புறம் கொஞ்ச நாள்ல கிடைச்சிடும் அதனால வந்து அது பெரிய தாற்பயம் கிடையாது இந்திரன் தேவதா விஷயங்கள்ல கூட தாற்பயம் அதனால இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அது வந்து முதல்ல என்ன சொல்லியாச்சு கர்மாவில தான் தாத்பரியம் சொல்லியாச்சு இங்க என்ன பண்ணிட்டாங்க ஒத்துக்கிறோம் பிரம்மனும் முக்கியம் கர்மமும் முக்கியம் ஒத்துக்க ஆனா தனிய பிரம்மனை சொல்ல விடாது அவங்கள்ட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம் யாருக்கு பிரம்ம ஜானமே பலனை கொடுக்கறதுன்னு சொல்லியாச்சு ஆனாலும் இந்த குரூப்புக்கும் பதில் சொல்லியா இவங்க வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறாங்க பிரம்ம போதகத்துக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறோம் சேத்து தான் ஆனும் உபாசனை பிரமாணக்கம் பிரம்ம பொத்துட்டாங்க பிரம்மன் வந்து சாஸ்திர பிரமாணத்தினாலதான் சித்திக்கிறது ஏற்றுக்கொள்ளும் தி ததாபி நான் என்ன அர்த்தம் இருந்த போதிலும் அப்படி இருந்த போதிலும் பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவர் பிரதிபத்தி விதி விசேஷத்தையா என்ன அர்த்தம் பிரதான கர்ம சேஷாங்கம் அப்படின்னு சொல்றாங்க பிரதி கர்ம அப்படின்னா என்ன கேட்ட இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப வந்து விசிஷ்டாத்வைதம்லாம் இதை அடிப்படையா கொண்டு வந்துதான் விற்த்திகார மதத்தை அடிப்படையா கொண்டதுதான் அவங்களுடைய கொள்கை நிலைய கர்மையோ கர்மம் பண்ணி வைதிக கர்மங்கள்லாம் பண்ணினா என்ன கிடைக்கும் பகவான பத்தின ஞானம் கிடைக்கும் பகவான பத்தின ஞானம் இது விசிஷ்டாத்வைத மதம் கிளீனா கர்மாவை பண்ணினோம் என்ன வர்ணாசிரம தர்ம கர்மம் வர்ணாசிரம தர்ம கர்மங்களை எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டே வந்தா பகவான பத்தின ஞானம் கிடைக்கும் எப்பேற்பட்ட பகவான் மேகசியாமகா பீத கௌசேய வாசகா ஸ்ரீவத் சாங்கா அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனை பத்தின ஞானம் ஏற்படும் பன்னெண்டு நாமம் போட்டுக்கணும் உடம்ப நாமங்கள் நாராயணனை நன்றாக வரும் நாராயணனே நமக்கே பறி தருவான் வந்து நமக்கு பத்தின ஞானம் கிடைக்கும் அவரை பத்தின ஞானம் கிடைச்சா என்ன ஆகும்னா வருணாசிரம தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு பிரபத்தி ஷரணாக பக்தி பக்தி பிரபத்தி கர்மா வந்து வருணாசிரம தர்ம அனுஷ்டானம் இருக்கு இல்லையா அது பக்தி பக்திக்கு அப்புறம் என்ன வருது நடுவில் விட்டுப்படாது வருது என்ன ஞானம் வருது ஸ்ரீமன் நாராயணனை பத்தின அனந்த கல்யாண குண கண ஏக நிலையா அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணனை பத்தின அந்த பரமபதநாதனை பத்தின ஞானம் ஏற்பட்டது அந்த ஞானம் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுவேன் நானு வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் தூக்கி கடாசி போட்டு அழகா இருக்குமழும் ஆமாங்கிறணாசிரம தர்மத்தை எல்லாம் கடைபிடிச்சு அப்புறம் வந்து ப்ரீமன் நாராயணனை பற்றின ஞானம் வந்ததுக்கு பிறகு வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் நான் சந்நியாசம் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ன ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணா சரணம் பிரபத்தே சரணம் பிரபத்தேன்னு சொல்லி சங்குமுத்ர ச சக்கர முத்ரையெல்லாம் போட்டு என்ன பண்ணுவேன் துளசி எல்லாம் பொறிச்சு பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸ்ரீரங்கம் போவேன் நவ திருப்பதிக்கு போவேன் நூத்தி எட்டு திருப்பதியில ரெண்டு திருப்பதியை தவிர பாக்கி எல்லாம் இந்த உடம்புலயே பார்த்துருவேன் அப்புறம் ரெண்டு திருப்பதியும் உடம்ப விட்டு போகணும் ஒன்னு பார்க்கடல் வைகுண்டம் ஆமா எல்லாம் தெரிஞ்சுங்க அப்பதான் புரிஞ்ச விஷயத்தை தனித்து பார்க்கடல் ஒரு திருப்பதி வேற பார்க்கடல் வேற வைகுண்டம் வேற பார்க்கடலுங்க வைகுண்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் நினைச்சுடுவாங்க பார்க்கடல்ல படுத்திருப்பார் வைகுண்டத்துல உட்கார்ந்துருப்பார் திருக்கோஷர் போங்க போய் பாருங்க பரம் வியூகம் விபம் எல்லாம் போய் பார்ப்போம் அங்க பரமபதத்து கிட்ட போய் நின்றுட்டுதான் ராமானுஜன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணுமோ நாராயண சொல்லி கொடுத்தாரு இன்னும் இருக்கு அந்த இடம் அவர் எந்த இடத்துல நின்று சொல்லி கொடுத்தார் தெற்கு நின்று சொல்லி கொடுத்திருக்காரு அங்க வந்து அந்த இடத்துல கோபுரத்துல இருக்கு அந்த குரூப் தான் இந்த விற்பிக்க ஆரம்பித்தோம் அவங்களே அதனால பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் போராது அந்த பிரம்மனை முக்கியமா வச்சு என்ன பண்ணணும்னா அவரை முக்கியமா வச்சு தினமும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க அந்த அர்ச்சா ரூபத்துல அவரை பார்த்து கைங்கரியம் பண்ணிண்டே இருந்தோம் மானா எல்லோருக்கும் பரமக்ஷேமும் இருக்கும் நல்ல ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் எல்லாம் பண்ணி தான் என்ன கிடைக்கணும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெறும் சென்னல் ஊடு கையல் உழை எல்லாம் வந்து உழைப்புவதைவண்டு கண்பிடுப்ப எல்லாம் நிறைய கிடைக்கும் பசுமாடெல்லாம் நல்லா பால் கறக்கும் சௌக்கியமா இருக்கலாம் அப்புறம் மாயனை அது மாத்திரம் நிறுத்தினா நல்லா இருக்குமா இது லௌகிக பலன் ஆத்ம பலன் வேண்டுமா இல்லையா மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயற்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் இதெல்லாம் வேண்டாம் நகி ஞானேன சதிருஷம் எல்லாம் வேண்டியது புகுதருவான் நின்றனவும் தீயில் தூசாகும் அப்படின்னு ஊர் முழுக்க செப்பேல எவ்வளவு சௌகரியமா இருக்கும் அதனால இந்த மாதம் இது சங்கராச்சாரியார் ஏற்கனவே பதிமூணாம் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம் பண்டித அப்பசதாக விட்டார் இவங்களாம் போலி பண்டிதருங்கிறார் சாஸ்திரத்தினுடைய தாற்பயத்தை சரியாக புரிஞ்சுக்காத இப்படி சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த கஷேத்திரை பத்தி சொல்லும் பொழுது பதிமூணாம் அத்தியாயத்தில் சங்கராச்சாரியார் நன்றாகவே இதெல்லாம் சொல்லியிருக்கார் அங்க இன்னும் நமக்கு நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லியிருக்கார் இங்கே அவங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறார் எப்பாஸ்திர பிரமாணக்கம் பிரம்ம ததாபி பிரதிபத்தி விதித்தி விதி பிரதிபத்தி விதினா பிரதிபத்தினா அடையற விஷயம் என்ன அர்த்தம் அந்த பிரம்மத்தை நாம அடையணும்ப்பா நீ எத்தனை ஜென்மம் ஆகும் தெரியுமா அடையறதுக்கு ஒரு நாளா ரெண்டு நாடா நீ பண்ணிருக்கிற பாவ புண்ணியமெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாயின் அதுல தான் சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா இருவினை ஒப்பு மல பரிபாக்கம் சக்தி நிபாத்தம் இருவினை ஒப்பு புண்ணிய பாபா சமமா வரணும் இந்த தராசு இப்படி ஆடுதில்லை அது அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் நிற்குவது உன் கையாடிச்சுதான் அதுக்குதான் என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்டை பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம கை ஆடிட்டு இருக்கும் அந்த ஸ்டாண்ட்ல வந்து போனா இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஆன உடனே ரெண்டும் இருவினை ஒப்பு அப்ப உடனே என்ன மலை பறிப்பாக்க அந்த இதெல்லாம் ஆணவ மலை எல்லாம் கொஞ்சம் அடங்கும் அப்ப வந்து சக்தி நிப்பாதம் அவர் வந்து உன்னுடைய இந்த பசுத்தன்மையை அழிப்பர் அப்புறம் என்னன்னா இரண்டரை கலத்தர் முழுக்க இல்லை கலக்க முடியாது ஓரளவுக்கு கலந்த இது அவங்க சித்தாந்தம் அப்பவும் என்னன்னா அடையணும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் தெளிதல் என்ன தெளிதல்னா இறைவனை அடைந்தே தீரணும் தெளிஞ்சு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இந்த உலக விஷயங்கள் நெட்டை கூட நெட்டை கூட என்ன அவரையே தியானம் பண்றது சிவபரம்பொருளையே செம்பொருளையே தியானம் பண்றது ஆக என்னால திருவள்ளுவர் சிவரைத்தான் சொன்னார்டான் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு பாத்தீங்களா செம்பொருள்ன்னா அவர்தான் திருவருள் மாற்ற சில செம்பருள் காண்பது அறிவு நிறைய இருக்கு இந்த பிரதிபத்தி விஷயம்னா என்ன அர்த்தம்னா அதை அடையணும் அடையணும் யாராவது வந்து சுவாமி யாராவது ஒருத்தர் பாக்குறோம் இங்கே திருவண்ணாமலை நிறைய யோகிகள்லாம் இருக்காங்க அந்த யோகிட்டு ஐயா எப்ப நான் வந்து கடவுள் அடைவேன் சொல்லுங்க கவலைப்படாது அடைஞ்சிருவேன் தீச்சு நான் உனக்கு தீச்சை கொடுத்தேன் எத்தனை பேர் தீச்சை வாங்கிக்கிறாங்க இதுவரைக்கும் நூத்தி ஐம்பது பேர் வாங்கிக்கிறாங்க அதனால உனக்கு தீச்சை கொடுத்துரு அதனால இந்த ஒரு இந்த ஒரு அடிப்படை நம்ம கிட்ட எல்லாருக்கும் இருக்கா எல்லாரும் என்ன சொல்றோம் நீ வந்து கடவுளை அறிந்தால் மட்டும் போதாது கடவுளை நோக்கி நீ பல ஒரு அடியாவது எடுத்து வைத்தால் அவர் இருபத்தி அஞ்சு அடியாவது எடுத்து வைப்பா இருந்த பக்கம் நீ பாட்டு அடியே வைக்காம இருந்தா எப்படி வர்றாரு ஆகையால பிரதிபத்தி விஷய விதி விஷயத்தையா ஏவார் இந்த பிரதிபத்தி விதி விஷயம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அவரை அடையணும் பிராப்தி பிரம்ம பிராப்திகி நாம கர்ம ரூபம் நீங்க தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பக்குவப்பட்டு அவர் பிரம்ம நிலையை அடைஞ்சுட்டாரு பிரம்ம நிலையை அடைஞ்சுட்டார் கடைசியில வந்து எதை சொல்றேன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும் சுவாமி வந்து என்ன சொல்றாரு அது விசிஷ்டா துவைதம் சொல்றாரா எது ஜோக்குன்னு தெரியாது எது உண்மையு தெரியாது பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ சாஸ்திரேனா பிரம்ம சமர்ப்பிய பிரம்மத்தை வந்து நீதான் பிரம்மன்னு சொல்லி கொடுக்கலப்பா சும்மா நீ என்ன அர்த்தத்தை எல்லாம் பண்ற அதனால பிரம்ம சமர்ப்பிய சாஸ்திரேனா பிரம்ம போத்தியத்தை சமர்ப்பியா உபதிஷத்தேன்னு சமர்ப்பியத்தை நமக்கு சமர்ப்பணம் பண்றது இல்லை சமர்ப்பியத்தைனா உபதிஷிய சாஸ்திரம் எதுக்காக சொல்லிக் கொடுக்கறதுன்னா பிரம்மன்னு ஒரு பரமார்த்த ஒரு உயர்ந்த பொருள் இருக்கப்பா அந்த உயர்ந்த பொருளை அடையறத்துக்காக நீ வந்து தர்மத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படி அனுஷ்டானம் பண்ணி அடையணும் இதுல கொஞ்சம் சில வித்தியாசங்களெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க யாரு இது நிறைய பேர் இந்த விற்திகார மதம் போதாயனர் சொல்றாங்க போதாயனரால எழுதப்பட்டது விற்திகாரம் மதம் அப்படிங்கிறாங்க அவர் பேரை விற்திகாரஹான்னு இது அடிக்கடி வருவார் இந்த குரூப் வரும் புரிஞ்சுக்கலாம் அடிப்படையில் என்னன்னு கேட்டா நேர பகவான வந்து அடையறத்துக்கு ஏதாவது உபாசனும் பின்னாடி வந்ததுதான் சொல்றாங்க வந்து யாகூம் பா ஆதித்யோ யூபகா யஜமான வேக மந்திரங்கள்லாம் இருக்கு அந்த மந்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா அத வந்து அந்த யூபஸ்தம்பம் ஒண்ணு இருக்கு இந்த கம்பம் இருக்கு அந்த யாகத்துக்கு இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் அங்க சொல்லி இருக்கு அதை என்ன சொல்றாருன்னா அதை விதியோட சேர்த்து சொல்ற மாதிரி இதுவும் அப்படித்தான் எடுத்துக்கணும் தத்வத் விதிசேஷத்தையா சாஸ்திரேட சமர்ப்பிய தத்வது குத்த ஏதாத்தோனோ ஷித் ஏதாவதுோட சம்பந்தப்படுத்தணும் இல்லாட்டி அது அந்த சித்த போதக வாக்கியத்தை வந்து ஏதாவது கிரியையோட சம்பந்தப்படுத்தணும்னு முதல்ல பார்த்தோம் இப்பவும் அதே கிரியையோட சம்பந்தப்படுத்தணுங்கிறதா இங்கேயும் சொல்லப்படுறது ஆனால் அங்கே வந்து பிரம்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன் கர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இங்கே பிரம்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது முதல்ல பிரம்மத்துக்கு முக்கியத்துவமே தராம கர்மா சொல்லப்பட்டது இப்போ இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கர்மத்தை சொல்லுகிறது அதாவது குத்தஹா ஏதத்து மத்தியானம் நான் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன் விரும்புறேன் சொல்றேன் பிரவருத்தி நிவர்த்தி பிரயோஜனத்வாத் சாஸ்திரிய நம்ம இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு தரத்துக்கு நாலு தரம் இப்படிப்படி மேலே போய் பார்த்துட்டு இருந்தா தான் அது சரியா புரியும் பிரவருத்தி நிவர்த்தி பிரயோஜனத்வாத் சாஸ்திரஸ்யாஸ்திரிய சாஸ்திரம் எப்பவுமே எதை சொன்னாலும் சரி ஒன்னும் ஒண்ணுல பிரவருத்திக்க சொல்லும் இல்லாட்டி நிவர்த்திக்க சொல்லும் அதான் சாஸ்திரத்துக்கே வேலை உங்க பிரவிற்த்தி நிவர்த்தியே இல்லாம பேசாம இருக்கு சொல்றதுக்கு வந்து உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொண்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்றது வந்து சாஸ்திரத்துக்கு வேலை இல்லைங்கிறது அவங்களுடைய அபிப்பிராயம் நம்ம என்ன சொல்றோம் சாஸ்திரம் உண்மையை தெரி சொல்லதுக்கு பிறகு சாஸ்திரமே நமக்கு தேவையில்லை ஒண்ணு காரியமே தேவையில்லை ஒன்னும் தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம் விஜயத்தை அவிஜாதேத்து பரே தே சாஸ்திராதீதி நிஷ்பலா தேதிலா விவேகஜூல ஒரு வாக்கியம் இருக்கு அதாவது ரொம்ப நாள் படிச்சாஸ்திரம் புரியலன்னு வச்சுங்களேன் சாஸ்திரம் படிச்ச பிரயோஜனம் இல்லை சாஸ்திரம் படிச்ச விஷயம் புரிஞ்சிடுதுன்னு வச்சுங்களேன் சாஸ்திரம் படிக்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லி இருக்குது உட்டுப்படுது ஜாக்கிரதை உலகம் இருக்கு வாழ்க்கை அறிஞ்சாச்சுன்னு சொன்னா சாஸ்திர அத்தியனம் பிரயோஜனம் இல்லை அவிஜ்ஞாத்தே பரே தத்துவே சாஸ்திராதி இருபத்தஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் ஆனா ஒரு பிரயோஜனத்தையும் காணும்னா ஒண்ணு பண்ணு படிக்கணும் படிக்கிறது நிறுத்திடுவது இல்லாட்டியும் என்னன்னா நிறைய பேரு படிச்சு ஞானம் வரலன்னு உன்ன பிரமாணமா எடுத்துக்க போறான் ஏற்கனவே சோமேரியா நிறைய பேர் தேடின்னு இருக்கான் நான் வந்து ஒருத்தர் அப்படியே சொல்றேன் ஒருத்தரை சொல்லி சொல்றேன் நான் படிக்கிறதாக இல்லை சுவாமி வேதாந்தம் ஏன் படிக்கிறேன் உங்ககிட்ட இருந்தாலும் இத்தனை வருஷமா படிக்கிறார் என்ன பிரயோஜனம் அது அவரை பார்த்ததுல இருந்தே உங்ககிட்ட வேற சில விஷயத்த வேணும் பிரயோஜனப்படுத்திக்கலாமே தவிர வேதாந்தம் வேண்டாம் ஓபனா சொல்றாரு நல்லபடியா மனசார சொல்றாரு அதனால வந்து நான் அந்த பாட பார்த்தேன் என்ன உங்ககிட்ட ரொம்ப வருஷமா படிக்கிறார் இன்னமும் அதுங்கிறாரு சங்கரபாஷ்ங்கிறார் அப்படிங்கிறார் ஆனா ஆளு அன்னைக்கு இருந்ததுக்கான ரொம்ப மாசமா போயிருக்காரு ஒண்ணு புரிஞ்சது நீங்கதான் மாறாம இருக்கீங்க அவர் தான் உங்களை நான் ஒத்துக்கிறேன் உங்க பாடத்தை பாடம் படிக்கிறத நான் எழுத்துக்கல சாமி அப்படின்னு ரொம்ப நல்லதுப்பா ஆள் இருக்கு அப்ப அதுல என்ன தெரியுதுன்னா அவரை பிரமாணமா வச்சிருக்காருப்பா அந்த ஒரு நான் அதை சொல்றதே இல்ல அந்த ஆடா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா புரிஞ்சுனப்ப அந்த ஒரு அப்படி இருக்காரு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா சரி அவருக்கு என்னத்துக்கு அவருக்கு இஷ்டம் இல்லைங்கிறது வேற ரூபத்தில் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அந்த ஆள எழுத்துருக்காரு அவர் அதுக்கு முடியல அவருக்கு அந்த இது யோகியத்தை வந்து முடியல அதுக்காக அவர காரணம் சொல்லிட்டு இருக்காரு குத்தஹா ஏதத்து பிரவிறி நிவர்த்தி பிரயோஜனத்துவாத் சாஸ்திர சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமே பிரவிறி நிவர்த்தி பிரயோஜனம் ஒண்ணு ததாகி இதெல்லாம் வந்து சாபர பாஷ்யம் பூர்வமீமாசா திருஷ்டோஹி தயாரா கர்மாவ கர்ம அவபோதனம் திருஷ்டர் அந்த வாக்கியத்துக்கு கர்மாவச் செய்யணுங்கிறது தான் தாத்பரியம் சோதனை கிரியாய பிரவர்த்தகம் வச்சனம் சோதனாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா செயலை தூண்டுகின்ற சொல்லாகும் அது அர்த்தர்மத்தை பத்தின விஷயத்த என்ன ஞானம் உனக்கு கிடைச்சதுன்னா நான் இந்த காரியம் செய்யணுங்கிற ஞானம் அதனால கிடைச்சதுன்னா ஆஹ்யம் செய்யறத பத்தின ஞானம் தான் கொடுத்துருக்கு தத்நா கிரியார்த்தேன சமாம்னாய் பூதாணம்னா சித்த வாக்கியன கிரியார்த்தேன சமாம்நாய கிரியையோட சம்பந்தப்படுத்தணும் ஆம்னாயச கிரியார்த்துவா ஏற்கனவே சொல்லியாச்சு இடச்ச ஆகவே பூர்வமே மாம்சா சூத்திரம் முழுவதும் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா எந்த வாக்கியமா இருந்தாலும் கர்மாவோட கனெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு அல்ல அத்தா புருஷம் கொச்சித்து கொச்சித்து விஷய விசேஷே பிரவர்த்தயத்து சாஸ்திரம்ங்கிறதுக்கு விசேஷம் அது பிரவர்த்தயத் சாஸ்திரம் குதஷ்ச்சித விஷய விசேஷாத்து நிவர்த்தயது இதை வேண்டான்னு சொல்றது அதை செய்யு சொல்றது நிவர்த்தயத்து அர்த்தவத் சாஸ்திரம் சாஸ்திரம் வந்து அப்பத்தான் பிரயோஜனமுடையதாக தேஷத்தையாச்ச அந்நது அந்த கர்மத்துக்கு சேஷமாத்தான் எதுவுமே உபயோகம் இல்லாட்டி உபயோகம் இல்லை இது நிறைய சூக்மான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நான் என்ன அப்புறம் சொல்றேன் பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாத்து ஓம்ஹரி